வைஹோசாயோபேமா யாத் பயனிய அன்னசம்பூத்தோவம் ஏவம் பிரவர்த்தம் சக்கரம்னே பதியநாயத்தம் பைநாள் அன்னசம்ப அண்ணன் ஜாத்தாதான் பிரஜைகள் உண்டாகும் பிரஜைகள் வந்து பண்ணணும் யஜ்னம் வந்து வேதத்தினால நிர்வகிக்க கூடியது அந்த வேதத்தை ரசிக்கிறதுக்காக பிராமண ஜாதி இப்படி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு அப்படி நம்ம தேசத்து யஜம்னா சோமயஜாதி யாகம் மட்டும் அல்ல பகவான பூஜை பண்றதும் யான் மானசிகமா சுவாமியை உள்ள ஆராதிக்கிறதும் இன்னம்தான் அந்த முக சமாராத்திய முக துர்லபா சந்திரசேகர ஒரு சமயம் பூஜை பண்ற போது அந்தமுக சமராஜ்ய குங்குமத்தையும் புத்தகத்தையும் போடுறாள் கலகலன்னு கண்ணுலேயும் ஜெலம் கொட்டுறது மறுபடியும் தடவை அந்த சமராஜ்யிருக்காள் உள்ளே ஆராதிப்பாள் அப்படி பண்ணுவாள் என்னமோ நினைச்சுட்டு இருப்பாள் அது மட்டும் அல்ல பல பிரகாரம் யம் அதனால வந்து ஏதாவது ஒரு யஜ்ஜத்தை கை கொள்ளு பதிமூணு யஜ்ஜம் சொல்றாள் கீதையே கல்வி நாம் கஷேமத்தடைய மாறுது போல வேறு ஒரு மதம் சொல்லலை அதனாலதான் நம்ம மதத்தை பார்த்து வெளி மதத்துல இருக்கிறவன்லாம் கலாம் போடுறாரு இது மாதிரி ஒரு மதம் இருக்கு சந்தோஷப்படுறாள் அதுவே முக்கிய யமானது இந்த வேதத்துல சொன்ன மகா மந்திரங்கள்னால பண்ற இந்த மகா இந்த மந்திரத்தின இந்த யஜ்ஜத்தினுடைய சாரந்தான் பாக்கி யஜ்ஜங்கள்லாம் அது யோகிகளால் தான் அனுஷ்டிக்க முடியாது அந்த பண்ற யஜ்ஜங்கள்லாம் பகிர்முகமா பண்ணி பண்ணி பண்ணித்தான் அப்புறம் அது அந்தமுகமான யூராதிகளுக்கு எல்லாம் ஞானம் வந்ததே என்னமானு காட்டாள் ஆச்சாரியார் ஜென்மாந்திரத்துல பண்ண அக்னிஹோத்திராதிகள் ஜென்மாந்திரத்துல அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணிருக்காள் அதனால ஞானம் வந்துட்டும் அவரு காய்கிருக்கா போட்டிருப்பாரு காக்கா உடனே போட்டுருக்கோம் விரைவு ஓடாம ஒரு செடி முளைக்குமோ அது வருவோம் வரவே வராது ஆகினால ஏதோ ஒரு கர்மா இருந்தா அதனுடைய பலம் வருது அதான் புரிஞ்சு போகணும் பத்தி சொன்னசூரிய நடந்து அவ்வளவு ஸ்நானங்கள்லாம் நடந்தது ஒரு சிசுபாலவம் ஏற்பட்டது சில உத்வாதங்கள் ஏற்பட்டது பிடி அடிக்கிறது பெருங்காத்து அடிக்கிறது இப்படி சில அபசகுணங்கள் இந்த அபசகுணத்தினுடைய பலம் சிசுபால வசம்னு தர்மபுத்திர நினைச்சுக்கிண்டு கூட்டுக் காட்டா ஏதோ சில அபசகுணங்கள் ஏற்பட்டது அதனுடைய பலம் சிசுபாலனை கொன்னதுன்னு நினைக்க இதோட கஷ்டம் நீங்கி போச்சா என்ன ஒரு பெரிய மகாயாகம் பண்ணி ஒருத்தனை போய் வசம் பண்ண முடியாது நினைந்திருக்கேன் இதோட பொழுதா என்னாலும் காட்டாள் சொன்னால் என்ன கேட்டுட்டேன் எனக்கு வருங்காலம் தெரியும் நான் உரிச்சு பேச முடியாது நெகத்தை சொல்லிவிடுநாள் என்னான் திரையோதமாராஜன் பலம் மகதே இந்த பதிமூணு வருஷத்துக்கு இதனுடைய பலம் தொடர்ந்து நிற்கும் ஒரு புயல் அடிச்சிருக்கேன் அதே தினத்தில் அந்த புயல் என்ன கொஞ்சம் கூட அடிச்சிருந்தா எல்லா ஊரும் போயிருக்கும் நாகப்பட்டினம் சமுதிரம் அன்னைக்கு பண்ணும்னு அர்த்தம் இல்லை பதிமூன்று வேகம் இருக்கும் அந்த வேகங்கள்லாம் இப்போ பஞ்சகிரோகம் கும்ப மாசத்திலே கிரக யோகம் ஆடி மாசத்துலே இந்த சந்தர்ப்பங்கள்லே ஜபஹோமம் பண்ற பெரியவால தவிர வேற வழி இல்லவே இல்லை அதனால ஏதாவது நல்ல காரியங்களே அந்தந்த சந்தர்ப்பங்கள் அப்படி எப்படி எல்லாராலையும் ஜபஹோமம் பண்ண முடியாது அர்த்தத்தாலே செய்கிறவாழ் செலவு சரீரத்தாலே செய்கிறவாழ் செலவீர்கள் வாக்கினால சப்தபலத்தினால மந்திரபலத்தினாலும் செய்கிறவாழ் பலவீர்கள் அப்படி ஏதாவது நல்ல காரியம் செய்வோம் ஒரு பெரிய காலம் பதிமூணு வருஷம் இதனுடைய வேகம் இருக்கும் என்ன பண்ணும் அடியோட அழிச்சு புறும் என்ன அப்படியா இது யாராலேன்னு பொண்ண காரணம் ஆச்சுன்னா துவாமே கம் காரணம் கிருத்வா சபா பதிமூணு வருஷமானதே உம்மக்காலம் காரணமாக வச்சு சத்திரி ஜாதிக்க போறது ஸ்பாமே காரணம் கூட்டமா சங்காத்த மரணம் ஏற்பட போறதுனால் பெரிய கூட்டங்கூட்டமா போறதுங்கிறது இந்த உத்ராத்தலம் ஆமா பிளெயின்ல போயிட்டா அம்பத்த மூணு பேர் போயிட்டான் அறுபத்தெட்டு பேர் போயிட்டாங்க சங்காதம் ரயில் இருந்துட்டு போயிட்டாங்க என்ன பண்றது அப்புறம் மாசம் நாங்களா பஸ் நான் இருக்கேன் இருக்காது தூள் தூளா போய்ட்டு பம்பாயில இருந்து வரம்போது ஆரம்பம் பதினோரு மணில இருந்து ராஜ் பன்னெண்டு மணி மட்டும் என்னோடைய இவா மேல ஒரு அடிபள்ளைதான் ஈஸ்வரனுடைய இது அந்த மூணு காரேஜும் போயிட்டு வேற காரேஜ் அப்புறம் கொண்டு காரேஜ் மட்டும் அடிப்பள்ளை இதுவும் இல்லைன்னா இன்னே கீழே அரங்கே வர வேண்டியதா ரொம்ப இதில் அடிபட்டு இருந்தால் போயிருக்க வேண்டியதா இதெல்லாம் வந்து உப்பாசங்கள் இதெல்லாத்தையும் நினைச்சு நினைச்சிதான் பயந்து நல்ல காரியங்கள் பண்ணணும் பண்ணணும் அங்கங்கே அப்படி எப்படி பேப்பர்கள் எல்லாம் எழுதி பாராயணங்கள் அங்கங்கே நடக்கட்டும் எப்பஹோமங்கள் நடக்கட்டும் சுவாமி சந்திச்சியில் வேத பாராயணம் நடக்கட்டும் அப்படி இல்லாமல் சொல்லி பேப்பர்கள் எல்லாம் கூட எழுதிட்டு இருக்கும் என்ன எழுதினா ஏதோ சில பேர் பண்ணுறால் நமக்கு அழுத்து போடுவது எத்தனை தடவை சொல்றது இதை பற்றி அழுத்து கூட்ட தட்டி போயிருக்கிறது செய்கிறவா எத்தனை பேர் இருக்காள்னு வருத்தம் கூட உண்டாயிடுறது நடத்துறவாள் ஆறோம் அப்ராமணால சில பேர் தூத்துக்குடியிலேருந்து எழுதி காக்கிறாச்சு இந்த மந்திரங்கள்லாம் எழுதி கிடையாது எங்கே படிக்கலாமா அவளுக்கு இருக்குது ஷப்தையை பாருங்க எத்தனை பேர் ருதி காக்கிறாச்சு அவளுக்கு எழுதினேன் உபநயன சஸ்காரங்கள்லாம் வேணும் அவாதான் படிக்கலாம் நீங்கள் வந்து இவ்வளவு உங்களுக்கு ஆத்தை இருக்கேன் நீங்கள் க்ஷமாயிருப்பீங்கன்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி எழுதினேன் ஏன்னா சாஸ்திரத்தில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதுக்கு மூலி நாம் காரியம் செய்ய முடியலையா அதோட கூட வேதம் என்ன மாதிரி இருக்குன்னா மூணு தலைமுறை வேதம் விட்டு போச்சோன்னா அப்புறம் நாலாவது தலைமுறையில் வரவே வராது மூணு தலைமுறையில் அப்படி இருக்கணும் அந்தந்த ரத்தத்துக்கு தான் அது முடியுது தையல் கடவுள் வீட்டுக்காரன் கையல் தேக்கிறவங்க வந்துட்டு பையனை நூறு ஊசியை கொடுத்து ஒரு கண்டை கொடுத்து கோருணுன்னா நாக்கில் ஒரு அடி அடித்து ஒரு செகண்டில் நூறு ஊசியும் கொத்துப்படுறாங்க இப்போ நம்மகிற ஒன்று முடித்தான் நம்ம கையில் குத்திக்கிறோம் கண்ணாடி போட்டு நமக்கு எது காதுன்னு தெரியல எதுவும் நீன்னு தெரியல நம்ம முடிக்கிறோம் அவங்க இருக்கு செலவிக்கிறது படிப்புல செலவிட்டு அப்படி விஷயம் சாப்பிட்டு குருகுலத்துல போய் வித்யாபியாசம் பண்ணிட்டு வந்த தேசம் இப்ப படிப்புனாலே வேற குடும்பம் பிரபுக்களுடைய குடும்பம் எல்லாம் வேணா போகுது அப்புறம் இவங்க சம்பாதிக்கிறது அப்புறம் இருக்கு தெரியுது நஷ்டம் தெரியுது அப்புறம் இனிமேல் லாபம் என்ன வர போறதோ இவன் செலவழிச்ச பணத்தினுடைய வட்டி வருதா என்னன்னு கூட மார்க்கொள்ளா சர்வியும் அழிய போறது வச்சு சொன்னாள் அது என்னன்னா அது அதுக்கு என்ன காரணம்னா ரெண்டு காரணம்னா துரியோகனம் பண்ற தவறுனாலையும் சீமன் அர்ஜுனன் இவாளுடைய பலத்தினாலையும் அழிய போறது காரணமாக இருந்து உடனே திரமபுத்திரன் ஹவுன் கண்ணால ஜலம் விட்டாள் பயப்படாதே நான் கைலாசம் போறேன் பரமேஸ்வரனை போய் பார்த்து உனக்காக உன் கஷேமத்த பிரார்த்திக்கிறேன் சுவாமியிட்ட போய் மந்திரஜபம் பண்ணி ஸ்ரீவுத்தால வாழ்றேன் ஆனா நான் மொந்திரத்துக்கு என்ன அடையாளம் பரமேஸ்வரன் தெரியுமா கபாலம் ம்ரமேரணா சந்திரச்சூடனாய் ஷோனாய் உமாந்தனாய் தேவெவனாய் அப்பிரமேய இந்த பாக்கப்போராத் ஒடிக்காலம் க்ஷப்பே ம் ஷம் ஸ்விரோராய் ப்ரோபுத்தன் பரமஸ்வரண பாக்கோஷம் நான் ஆனா இது இப்படி நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே வியாசர சில கைலாசம் பூட்டாள் விட்டாள் கைலாசத்துல பூஜாள் அதுவும் எப்படி பரமேஸ்வரன் எப்படி பாக்க போறது தெரியுமா சீமான கைலாச கூட்ட பிரதிமேதம் கைலாச கூட்ட பிரதிமேதம் சிவம் கைலாசம் அலகோன்ற வருஷபத்ர பரமேஸ்வரன் புருஷமாறுூஷாலா தரிசனம் பண்ண போறேன் சுவாமி எப்ப என்ன பண்ண போறாள் தெரியுமா நிரீட்சமாணம் சததம் பரமேஸ்வரம் செக் திக்க நோக்கி நோக்கி பார்க்க போறாளாம் நிரீட்சமாணம் சததம் திதுராஜா ஸ்வப்னம் அதுக்காக வருத்தடாது காலத்தை வெல்ல முடியாதுன்னுடா ஒருவராலையும் முடியாது பாரத யுத்தமானதுக்கு அப்புறம் ஜீவி பாரதத்துல ஜனமே ஜீவ கோபிக்க கூப்பிட்டு நீங்க தெரியவா இப்படி கபட்டமா நடந்தே நீங்க நினைச்சா இந்த யுத்தம் நடக்காம பண்ணி இருக்கா துரியோசன குடும்பம் அழியாம போயிருக்காதா சத்ர ஜாதி போகாமல் இருக்காதாசருக்கு கோபம் நீ பன்னிரெண்டா நாள் ஒரு பிரம்மஹத்தி பண்ண போறே நீ இந்த பிரம்மஹத்தி பண்ணாம நீ பண்ணி போய் முயற்சி இல்லை ஆஹாந்தான் எத்தனை வேத வித்துக்கள் அக்னோகத்தில் இருக்காரோ எல்லாரையும் தெரிவிச்சு துவாதசாகம் பெரிய மகாயாகத்தை பண்ணின அஹோராத்திரம் ஜபம் ஹோமம் தெரியும் அத்ய வரிச்சு பாக்கிய பேரு எல்லாரையும் வரிச்சு அப்படி இருக்கான் இருக்கு அகோராத்திரம் இப்படி நடந்துட்டே இருக்கிற போது அத்யும் ஹோமத்துக்காக எடுத்தா அவருக்கு பதினோரு நாளா கண் வீச்சம் கொஞ்சம் கண்ணாசந்த கண்ணாசந்தா பின்னாடி தீட்சை அடைஞ்சா ஜனமேஜிய நூல் கும்பு குழம்போட கூட மேல போச்சிக்கணும் இந்த தீட்சுதான் தாங்க கிருஷ்ணாஜனம் சொல்றது அது அத மேல போச்சுன்றது கையில வந்து கிருஷ்ண கண்டுபிதாய மான் உடம்பு அரிசா நகத்தாலும் அந்த சமயத்தில் என்னன்னு சொன்னது தப்பு என்ன சொல்றேனும் இந்த பாபம் என்ன அடையாளம் எந்த மல்லு இருபது கஜம் பதினெட்டு கஜம் மல்ல கொண்டு வாங்கல நினைச்சு ஒரு பொட்டியில வச்சு நடக்கா முதலாள் கதை ஆன உடனே ஒரு பருவம் ஆன உடனே அதை ஒரு கஜம் வலுத்து இருக்கு பதினெட்டாம் நாள் பார்த்தா பதினெட்டு கஜமும் போச்சு பாபம் போயிருக்கு ஜெயமதி பாரதத்துல போய் சொல்லிருக்கா காலோகி துரத்திக் கிரமனாக காலத்தை வெள்ள ஒருவராலேயும் முடியாது அதனாலேயே காலத்தையே பகவானா கூட சொல்லித்தான் இந்த சூரிய நமஸ்காரமே நிச்சயம் சூரிய நமஸ்கார திருஷ்ணன் சொல்லி பண்றாள் அருணம் அது காலம் தான் காலத்துக்கு நமஸ்காரம் ரூபம் காலமே இந்த காலத்தையே நினைப்பாள் உடனே பிராத்தாக்களை கூப்பிட்டார் நான் காட்டுல போய் ஜீவனை விட்டு போறேன் சன்னியாசியா போயிட போறேன் ஆரம்பிச்சு இது மாதிரி வியாசர சொல்லிவிட்டாரு அதெல்லாம் கூடாதுன்னு அர்ஜுனா தடுக்கா அப்ப இவரு பிரதிஜ பண்ண இந்த பதிமூணு வருஷ காலம் உதார ஜாதிகள் ஜிகளோ பாத்து உட்காருன்னா உட்காருந்துருன்னா வந்துருக்கிறேன் பாரா வரேன் போன்னா போறேன் நான் ஏதாவது விரோதமா நடந்தாத்தானே சண்ட அடிச்சு அடிச்சா பட்டுையாதாட்டத்துக்கு வாரம் சொல்ல முடியல இந்த பிரதிஜை வந்து காலம் வந்து அப்படி விட்டு விடுத்து அதனாலதான் இவர் சுதாட்டத்துக்கு வந்தார் இல்லவனா போகாம என்ன சொல்றோக்கே நடந்த வைபவத்தை அதுதான் திருநெல்வேலி தஞ்சாவூர் ஒரு போக்குறி இருந்தா தஞ்சாவூர் ஜில்லா போக்குறீங்களோ அது மாதிரி இந்த இந்த ஒரு மாமா பண்ண அக்கிரமத்தினால இந்த இடத்துல இருக்கிற மாமாவனா வைக்கிறான் போனிமா வாங்குறான் அப்படி சொல்றான் அவன் சரியா காதி நான் இருந்து நடத்தினா கூட அவர் வேலை என் மாமா ஓரி விடுவாங்க தப்பா அவனை போய் யோஜனை காட்டான் நானும் ஆயுஷ்யம் பண்ணட்ட வாரி பண்ண முடியாதுன்னா ஏன்னு காட்டா பாண்டவாலை ஜெயிக்க முடியுமா அவன் நாளேன்னு காட்டா எல்லாரையும் ஜெயிக்கணுமே பாண்டவாளை ஜெயிக்க முடியுமா முடியாதுன்னா என்னான்னா சூதாட்டத்தில் கூப்பிட்டு அவளை ஏதாவது ஒரு டின்னர் வச்சா கொண்டு ஒரு சபையை நிர்மாணம் பண்ண சொல்லி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விருந்து வைக்கிறது இல்லையா போய் திருப்பதியில கல்யாணம் பண்ணுவா ஊர்ல வந்து ஒரு டின்னர் வச்சு ரெண்டாயிரம் பேருக்கு திருப்தி பண்ணி வைக்கிறா போல யாதம் ஆனதுக்கு ஒரு பெரிய மயனை கொண்டு ஒரு சபையை நிர்மாணம் பண்ண சொல்லி அதுல வேண்டி வாழ்லாம் தெரிவிச்சு உபச்சாரங்கள் என்னாச்சும்னு ஒரு மணி இருக்கா அப்படி ஆயிடும் அப்படி சபா நிர்மாணம் எல்லாரும் வந்திருக்கா சபையில உட்காந்துருக்காங்க தர்மபுரம் எல்லாரும் துல்லோகம் மனசு கலங்கி கிடச்சி அசுயப்பட்டு வரபோது என்ன பண்றான் கரையில போய் ஜலம் நினைச்சு தொடக்கிக்கிறான் துணியை துணியை வந்து தொடக்கு மேல தூக்கிக்கும் இதெல்லாம் விடாதுன்னு பேச வீட்டுக்குள்ள தெரிவிக்க விடாது வஸ்திரம் எது கட்டிக்கிறது மானத்தை ரசிச்சதுக்கு தானே என்ன பண்ணினா ஜலத்துல போய் கரையின்னு நினைச்சு நரங்குறா போட்டுன்னு போய் போயிரு இந்த சந்தர்ப்பல பீமன் அர்ஜுனன் எல்லாரும் சிரிச்சான் ஜலே நிபதி சிரிச்சத பார்த்து வேலக்காரல்லாம் சிரிச்சான் ஜ உடனே அது ரொம்ப அவமானது உடனே தர்மபுத்த மகாபுருஷனோ பத்து பீதாம்பரத்தை நனைஞ்சு போச்சு கொண்டு போய் கொடுறான்டா அது அவனுக்கு இன்னும் ரொம்ப அவமானமா போயிடுது ரொம்ப அவனுக்கு அது அவமானமா போயிடுது என்ன பண்ணிருக்கான் ஸ்பட்டிகத்தை வச்சு புதைச்சிருக்கான் அந்த ஸ்பட்டிக்கத்தை பார்த்தாடி கதவு தரந்திருக்கா போல தோன்றது கதவு தரந்த இடத்தை பார்த்தா மூடி இருக்கா போல அது ஒரு மணி அப்படியே இந்த பிளட் பிரஷர் வந்தவனுக்கு சித்தும் பாருங்க அங்காரகம் கட்டு போனவனுக்கு தான் வரும் ஜாதகத்துல அப்படியே சுத்திருது தலை விடுறான் போறான் குமார பத்து போய்ச்சி போய் அழுதான் அப்பத்தான் இந்த அதோட கூட தர்மபுத்த ரொம்ப சூதாட்டத்துல பிரியமுண்டு ஆனா ஆட தெரியாது கூபி கொடுத்துட்ட உடனே சபா நிர்மாணம் பண்ணி தர்மத்தில் சொல்லி அமிச்சா பிராதாட்டோட வந்துட்டார் வந்தா அத்தினாபுர பட்டணத்துல சூதாட்டம் ஆரம்ப ஆயிடுது ராஜாக்கள்லாம் வந்துருக்காள் சர்வதேச திராஜாக்களும் இந்த சிவத்தாரத்துல ரொம்ப பேருப்பாரு பக்கத்துல ஆமா என்ன மாதிரி வந்து அதுவும் கல்யாணம் கார்த்தியில பாத்தாத்தமும் நிதிச்சாரமா கிடைக்கிறது அப்புறம் சந்தியாவணமா மத்தியானிகமா ஒண்ணு கிடையாது ஆட்டம் ஆடுவன் பின்னாடி இருக்கிறவன் என்ன மாடு விடு வந்துடுவோம் அஹாஹா போயிட்டு இப்ப என்ன ஒப்பந்தம் போயிடுது போயிட்டு போயிட்டு என்ன போயிடுது இப்ப அம்மா சாதம் போயிடுதா என்ன போயிடுது என் சொல்லி என்ன சொல்றானோ அதெல்லாம் என் சொத்தை கொடுக்கறேன்னு எழுதி கொடுக்கறேன்னா அப்படி சொல்லி ஆரம்பிச்சு நடந்தது நடந்தா என்னையாய் கபட்டமாய் சர்வபுக்கு தெரியாம காய்களை மாத்தி கட்டி இது பண்ணி எதை வச்சு ஆடினாலும் ஜங்கமமான சோத்து போச்சு தாவரமான சொத்தம் எல்லாம் வச்சாடினார் சோத்து போச்சு நிறைய தங்க பாலங்கள் வச்ச சொப்பு தவளைகள் ஒரு ஒரு இதுவும் எண்பது பாரம் உள்ள பெரிய தவளைகளை கொண்டு வைக்கிறது ஜெய்ச்சும் தேங்கல் வேலைக்காராலாம் விச்சு ஆடி விட்டான் சூதாடுறவனுக்கு எதை வைக்கலாம் எதை வைக்கப்படாது ஒண்ணும் காலமாயிட்டான்னு சொன்னானா இந்த வழியா தானே எடுத்துன்னு போவா அப்ப வரேன் நானா அவன் ஏன்னா அப்படி அந்த ஆட்டத்துல அது மாதிரி வேகம் ஏற்பட்டு போடும் கல்லுக்கு மேல அது பிரமத்தை கொடுக்கறது பானா கல்லுக்கடை சூதாட்டம் நடக்குறது பொ கடைசியில எத வைக்கிறது புரியாம இருக்கிற போது சஹசிரதி संक्रादनो துச்சோபரசீமண்டோராஜரம் அவதி ஜை சரஸ்மியனா அஷ்ட மாம் சதாமிகிருஷன் நமதனம் தீவிர மகே வய நான் நாங்கள் இப்போ சூதாட்டத்துக்கு வரும்போது ஏறி வந்த தேர்வுக்கு எட்டு குதிரைகள் கட்டின தேர் தங்க மணிகள் எங்க பார்த்தாலும் கட்டி சமகலாதனோ ராஜவதா கவலை இருந்தா அந்த தேர்ல வேறு கவலை போயிடுவான் அவன் உபாவகத்து அதுல வேறு போனாலே ஜெயம்தான் இன்னைக்குதான் ஜெயங்கள் கிடைக்கல தேர்ல வேறு இது பர்யந்தம் ஜெயம் இந்த சூதாட்டம் உண்மதான் கிடைக்கல எங்க போனாலும் ஜெயத்தை கொடுக்கிற தேர் அது ஆண்கள்ல வாங்கின காரை வைக்க மாட்டா அது வாங்கினதுக்கு அப்புறம் மேல ஸ்ரேயுன்னு அது அப்படியே பழசா போனாலும் ஆத்துல இருக்க மேகசாக விஸ்வனாக மேகம் விடிய இடிப்பது போலையும் சமுதிரம் போடுவது போலையும் நாதம் உள்ள ரதம் வச்சு தச்சு ஆச்சாரத்தோடு கூட அமரக்கூடியதான திடீர் ரதம் சம்ஹாதனம் பேரு எந்த பேர்ல எட்டு குதிரைகள் புள்ளி உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியாக உள்ள குதிரைகள் அழகான இயத்திரமான குதிரைகள் கட்டப்பட்டதோ எந்த குதிரைகளை காலால பூமியில நடக்கிற ஜீவன் மிந்த முடியாது இந்த குதிரைகளை இது ரோட்ல போச்சேன்னா காலால பின்னாடி வரக்கூடிய இன்னொரு ஜீவன் இதை தாண்டின்னு போக முடியாதான் விடாதாங்க இது முன்னாடி போகணும் ஆகாசத்துல பறக்கிறது முன்னாடி போகலாம் உபஸ்பிருஷம் காலனால பூமியில நடக்கக்கூடியதான ஜீவன் இந்த குதிரைகளை மிந்தின்னு போக முடியாதான் அப்படிப்பட்ட துரமான குதிரைகள் கட்டப்பட்ட தேர இது என்னுடைய பொருள் இதை வைக்கிறேன் சொன்னார் உடனே காயநகத்தினுட்டே காயநகத்தினா ஜெயிச்சேங்க என்ன மாசக்கணக்கா நடந்துட்டு சூதாட்டம் நான் சுருக்கம் சொல்லிவிட்டேன் அவர் ஆடினு வரல போய் காட்டானா தெரியும் உபன்யாசத்துல எனக்கெடும் பண்டத்துல சுருக்கம் பண்ணிவிடலாம் இது வந்து உபன்யாசத்துல சுருக்கம் அங்க ஒரு நிலம் போட்டீ <laughs> போ ஜிச்சியா காய எப்படி வச்சா என்ன எழுதி கேக்குறதே இல்ல உடனே போர் ஆடுங்க பாக்யசாலி அதனால அழைக்கலாமே சகதேவனே சொல்லிவிட்டார் ஜெயிச்சாச்சு நகுல உடனே மேல வயிற்று எடுத்து அர்ஜுனும் கிளம்பி விட்டாள் கூட்டான் என்ன இது பர்ந்தம் உங்க உலகம் முழுக்க என்ன நினைச்சோம்னா விளையா புள்ளகள் நடத்துல உமக்கு வாஸ்தவமா பிரியம் இருந்தது நினைச்சோம் உமக்கு பிரியம் இல்ல அவளை வித்துவிட்டு உமோட கூட பிறந்தவாள் ஆத்து கழிச்சு நியாயமானு காட்டான் ி புத்திராள சகதேவர்களும் ரொம்ப பிரியம்னு நாங்கள் நினைத்தோம் அவர்களுக்கு மேல அங்கு கூட பிறந்த பிராதா கடத்திலே இன்னைக்குதான் வெளியாச்சு அந்த பிள்ளைகளை விட்டுவிட்டு சௌக்கியமா ஆத்துக்கு போய் சாப்பிட போறீரே போகலாமா நியாயமா அர்ஜுன வைத்து ஜெயிச்சா நகுலம் சாதியமும் எல்லாத்தையும் தரையும் ஆட்டத்துக்கு ஆள் வைக்கல பாபியும் நல்ல குடும்பத்தை கடுக்காதா ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை சில வயடி கட்டுப்படுவோம் தெரியும் அப்பா சமத்தை காக்குற அண்ணா சமத்தை காக்குற தம்பி சமத்தை காக்குற உனக்கு என்ன விட முடியும் என்ன உன்னால என்ன களைச்சப்படுவோம் கூக்குரி சாத்திரிகள் அப்படி நல்ல குடும்பமும் ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை கலைச்சப்படுவாங்க நல்ல ஒத்துமையா இருக்கிற ஸ்திரீகளை கடுத்து விடுவாள் கோவிட்டு வரத்துக்குள்ள என்ன பண்ணிபுடுவது திரும்ப தட்சிணாவை சந்திச்சில உனக்கு என்னடி உன் உள்ளே ஒரு பொன் ஏழு குழந்தை வச்சு நீ என்ன நீ மன்னாடுற சொல்லி விடுவாள் அந்த விபூத்தி போட்ட விசேஷம் மாதிரி ஆடுவாள்னே உடனே அப்படி பண்ணி விடுவாள் கோவிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் இப்படி ஆயிடுமே ஏன்னா தட்சிணாபுர்த்தி சந்தியில பஞ்சாட்சரமான சில பேர் ஜெயிக்கவே மாட்டானே கொம்புதான் சில பேர் ஸ்நானம் பண்றேன்னு காய்ச்சிக்கு கையை வச்சு அப்படி எல்லாம் ஜெயிப்பாள் அதெல்லாம் களி அப்படி எல்லாம் பண்ணுவன பத்துருந்த கையுள்ள வச்சிருந்து காயத்ரி பண்ணிட்டே இருப்பார் இவரும் எடுத்து விடுவர் அப்புறம் உடனே பேச்சு வளர்ந்து போச்சுன்னா ரெண்டு கையை எடுத்து விடுவர் இது காயத்ரியா திருவம் சஜ்ஜோதி காத்திணம் தான் ரொம்ப அவசியம் என்ன பண்ணணும் பேசாமல் இருந்து விடுவான் அது மனசுல இருக்காது வழியில பறக்கும் மனச கொண்டு போய் புத்தியில உடுக்கும் புத்தியை கொண்டு போய் ஜீவாத்மா ஆத்மாவை கொண்டு போய் பரமாத்மா அப்படி கொண்டு போய் சேரணுங்கிறார் வான் மனசி பிராஜ்நத்யே தத்யச்சேத்மனி ஞான ஆத்மனி ஞானம் ஆத்மனி மனசின் எச்சேத் தத்யச்சேத்மனின் மனுஷத்து அப்படி மகான்கள் வாக்க மனசுல கொண்டு வைப்பாள் மனசை கொண்டு போய் புத்தியில் வைப்பாள் விவேக ஞானமான புத்தியில் கொண்டு வைப்பாள் அது மாதிரி பண்ணணும் அப்படி மனசை வாக்க அடக்கி காய்த்தி கொண்டனும் காலையில் நிண்டு கொண்டனம் சாயங்காலம் உட்கார்ந்து கொஞ்ச நாள் பேசாம இருக்க வேண்டாமா அதுக்கு பயிற்சிக்க வேண்டாமோ மௌன வருத்தம் என்ன பண்ணும்னாலும் அப்பிரதிகமான ஆஜையை கொடுக்குமா இவன் எதுனாலும் உலகம் கேக்குவான் அதுக்காக மௌன வருத்தம் ரெண்டு மணி இப்ப ரெண்டு ரெண்டரை மணி பாரதம் கேட்கற போது மௌன வருத்தம் இருக்கு வித்தியாஞ்சா மௌரம் இருக்கு தியானம் இருக்கு யோகம் இருக்கு ஆசன ஜெயம் இருக்கு சித்திகாரியம் இருக்கு பகவத் அனுபவம் இருக்கு சுவாச விரோதம் இருக்கு சுவாமி கோபாலனை பத்தி வர்ணிக்கிற போது உள்ள நிற்கிறாள் சுவாமி பத்தி சொன்னா உடனே உள்ள தானே வாழ்வு வந்தும் மகாசத்துவம் சுவாமி ராமனை பத்தி வால்மீகி வர்ணிச்சது சொன்னா உள்ள வந்து அழகா தான் கேக்கிறது பகவத் மனமே கேக்குற போது பகவான் உள்ள வந்து உட்கார்ந்து வைகுண்டத்திலயோ பிரம்மலோகத்திலேயோ சீராத்திலயோ இருக்கிறது இல்லையா நிஜ தன்னுடைய உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாளாம் இப்பவுன பீதவா சனோர காஞ்சி கலாபி லசன் முக்கூட विराजिता கௌஸேஜி கோட்டிமன்மலிச்சனித ாய் வீடு விலோலனாய் கோபிகாரமணனாய் தேவதேவனாய் பூஜிமன்மதாகிங்கனாய் பீதாம்பரதாரியாய்பிரீவனாய் ரத்ன கிரீட்டம் மங்களச்சரணம் கல்யாண காத்திரம் உள்ள வந்துவேஷக்தானியமலிச்ச நிர்மலமான உட்கார்னார் இதுக்கு மேல என்ன பண்ணு நமக்குள்ளவரத்துக்குமோ லாபம் பெரிய லாபம் ஜம்ப்றபத்தை கலை விடுவாள்ப்ம் பண்ற போது மாதிரி நயம் நல்ல குடும்பத்தை போய் கலைக்கிறே கலைக்காத நான் என்ன இருக்க மாட்டேன் சொன்னார் சகுனிய பார்த்து சொன்ன உடனே எனக்கு தெரியும் இது மாதிரி கலைக்கிறவன் ருத்ர பூமியில மரமாமலை பண்ணு தெரியும் நல்ல குடும்பத்தை கலைக்கிறவன் கூட்டுல மரமா ஆறா சன்னியாசி ஒரு பழம் இருந்தா சாப்பிடுவேன் ஒரு சன்னியாசி அங்க வந்து தங்குவ ஒரு சாதுக்கள் தங்குவா ருத்ரபூமியில ஆரா போவான உத்தரம் போகமாட்டா எனக்கு தெரியும் குடும்பத்தை கலைச்சவன் நரகம் போய் மறுபடியும் ஜென்மா அவனுக்கு ருத்ரபூமியில விர்ச ஜென்மான்னு தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியும் நீங்க கோபிச்சு கூடாது உங்களுக்கு ஒரு பண்றேன் இந்த சூதாட்டத்துல வந்தாக்க சொப்பனத்திலயோ அல்லது கள்ளுக்குடிக்கிறவனோ பேசுற பேச்சு மேல்பட்ட பேச்சு இங்க நடக்கும் இந்த இடத்துல வந்துட்டு நீர் கௌரி கல்யாணம் பாடலையே நினைக்கலாமா பேசுற வழக்கம் எங்க காரியத்துக்கு எதாவது அனுகூலமோ அது மாதிரி பேசுவோம் இங்க புய் பேசலாமா நீர் சொல்லப்படாது ஏன்னா ஜேஷ்டோராஜன் நீர் எங்க குடும்பத்துக்கு தலைவர் நமஸ்காரம் பண்றேன் ஆனா ஒண்ணு மட்டும் நீர் தெரிஞ்சுக்கணும் சூதாடுறவன் பேசுற பேச்சனத்திலையும் பார்க்க முடியாது வீழ்ச்சிருக்கிற போதும் பார்க்க முடியாது கள்ளி குறிச்சி நடத்திலையும் பார்க்க முடியாது அப்படி பேசுவாள் அந்த பேச்சுக்கள் நீர் வருத்தப்படலாமா இங்க வந்து ஜெனல் ஆஸ்பத்திரியில கத்தரான் கத்திர ஆஸ்பத்திரியே ஆபரேஷன் பண்றோம் என்ன பண்ணுவான்னு வந்து சுமுகாவா சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து மங்களம்பாளியு எதிர்பார்க்கலாமோ ஆகினால சோப்பனை தானின திருஷ்யந்தே வாயு கிதபாயி திவ்யா அர்ஜுன தீர்மானம் பண்ணிவிட்டார் இது பர்ந்தம் குழந்தைகள் நினைக்கல நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது கூட பிறந்த வாழாகவே நினைச்சேன் இப்படி நீ சொன்ன பிறகு குழந்தைகளை விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லைன்னா சகதேவா கெஞ்சி அண்ணா வாண்டா அவன் நீங்க மூணு பேர் நன்றாக இருந்தால் என்ற எங்களை காப்பாத்தி கொடுங்க மூணு பேரும் சூதாட்டத்துல அவனுக்கு உட்பட்டவர்களா ஆகும் போங்கன்னு கெஞ்சினா என் மனசுக்காக குழந்தைகளை வித்துட்டு நான் போக மாட்டேங்குத்தன் புண்ணாத்மா அதனாலே நான் வந்து வித்துட்டு போகமாட்டேன் குழந்தைகளே சொல்லிவிட்டு யார மனுஷால வச்சு ஆடினா இறஞ்சி சபையில எல்லாருக்கும் தெரிய முடியாது சொல்லணும்னா அந்த மனுஷனையும் வச்சுக்கிண்டு என்ன இவங்க பாட்டுக்கு வச்சு ஆடுறேன்னு அவங்க ஒரு ஆத்துல என்ன வச்சா ஆட அவருக்கு என்ன ரைட்டுன்னு கேட்டாங்க அதுக்காக இரஞ்சி சொல்லணுமா அர்ஜுனும் பக்கத்துல ஒப்பாந்திருக்க அர்ஜுனனு விச்ச ஆண்டு அழுதுண்டே சொன்னாராம் யோனத் சங்கே நோரிவார நேத ஏதிரிபூணாம் ராஜபுத்திர சரஸ்வீ அனர்ஹதா கீரேண சரஸ் எந்த பிரு யுத்தம்னு வந்துட்டா கப்பல் சமுதிரத்தை தாண்டி வைப்பது போல் எங்களை தாண்டி வைப்பனோ எந்த பிரபு ரெண்டு கையாலையும் பானங்களை கொட்டி எங்களுக்கு எதிராளியான சத்ருக்களை ஜெயிச்சு கொடுக்கணும் எந்த பிரபுவ சொப்பனத்துல கூட நான் சூதாட்டம் நினைக்கப்படாதோ அந்த என் பழந்த அர்ஜுன வச்சு ஆறே சூதாட்டம் நாளாம் யோரத் சங்கேதா ஏதா பூணாம் ராஜபுத்திர தரஸ்வி அனர்ஹாலோ கீரே உலகம் முழுக்க வீர எந்த என் பிரபுவை அந்த பிரபு சூதாட்டத்துல நான் வைக்கிறேன்னு சொல்ல கூட கூடாது அனர்ஹாலோக வீரம் அந்த என் குழந்தை அர்ஜுன சூதாட்டத்தில் வைக்கிறேன்னு அழுதுகின்றே சொன்னாளாம் உடனே ஒரு காய நகத்தினார் ஒரு ஆட்டம் மறுபடியும் ோயே வஜ் தானவத் பிரிப்பேட்சி சன்னதூம சாாத்தியமீ அனியோய வியேகாத்தைவரிமர் அனர் ராஜபுணேமீமேனி எந்திரபு என் குடும்ப எங்க குடும்ப கவலையெல்லாம் நீக்குவனோ எங்களுக்கு வந்த கவலையை நீக்கி வெள்ளு காட்டுவனோ எவன் யுத்தத்துல வந்தா எங்களுக்கு பயமே இல்லாமல் பண்ணுவனோ எந்த பிரபு தேவேந்திரனை போல அசுரா ஜெயிக்கும் தேவேந்திரனை போல வஜ்ராரிய போலையோ எந்த பிரபு குறுக்கான பார்வை பார்ப்பனோ எந்த பிரபு எங்கள் கவலையெல்லாம் போக்குவனோ அப்படிப்பட்ட என் பிரபு தீவனை வச்சு ஆரம்பி சூதாட்டத்துல குழந்தையே நாளா சொன்னாளா உடனே சகுனி காய நகத்தினா ஜெயிச்சாச்சும் இவருக்கு சூதுமாதே தெரியாது உலகம் மூக்க எல்லாரும் சுத்தமா இருப்பால் நினைக்கிறார் திருமூத்தர் நல்ல போல எல்லாரும் நினைக்கல அதனால அவன்கிட்ட சந்தேகப்படவே இல்லை எுவ இருந்தா போறும் நம்பினார் உடனே உடனே தன்னை அப்பாட்டு யாச்சகம் அது மாதிரி இன்னமேட வசூல் இல்லை அப்படி இல்லை சௌபதி இல்லையா ஜிச்சதையான உடனே வச்சு ஆட மாட்டேன் போய் காவியம் சித்தியாகும் போது இப்படி தோணுங்கனும் ஆண்டாமல் தோணும் விடாது நாளைக்கு அம் ரொம்ப விசேஷமான புண்ணிய தினத்தில சூரிய பகவானே நேரம் கொண்டு கொள்கிறாள் இப்ப நம்ம தேசத்திலும் தேவை அக்ஷய பாத்திரம் தான் சூரியனுடைய பிரசாதத்தான குடும்பத்திலும் பம்பாயில என்னமே இருக்கக்கூடாது வெளியில போகிறான் ஜெலம் இல்லைங்கிறான் தஞ்சாவூர் ஜில்லாவுல கணத்துல ஜலம் இல்லாமல் போனதே இல்லை ஜலம் இல்லைங்கிறா இப்போ புண்ணம் தீவா வந்தவா ஊர்கள கணத்துல ஜலம் இல்லையா ரொம்ப கற்காத ஆச்சரியமா இருக்குது ரொம்ப தேவை நாளைக்கு அச்சை பாத்திரத்துல அச்சத்தை கொண்டு கொடுக்குறவாள்லாம் கொடுக்கலாம்னு சொல்ல சொல்றேன் சொல்ல சொன்னதான் நான் சொல்றேன் இஷ்டம் இருக்கிறதெல்லாம் ஒண்ணு இங்கே அச்சத்தை கொண்டு கொடுக்கலாம் அதை அண்ணதான் எனக்கு சொல்ல சொல்றேன் நல்ல புண்ணியமான தினம் அச்சை பாத்திரம் பகவான் பிரார்த்திக்கு சிரவணம் பண்ணினா மழை பெய்யும் ஜெகத்தின் மங்களம் ஒன்றும் சந்தேகமே இல்லை மனசுதான் பாவமூடி பவ காரணம் அது ஒண்ணும் சந்தேகம் இல்லை குண்டத்துல மோகன் பாபி வந்தா பட்சி வரமாட்டேங்கிறது பாபம் கூட போச்சோம்னா மந்திரம் கூட சக்தி குறையிறது ஆசீர்வாதம் கூட குறையிறது அதனால அந்த குறவு வராம இருக்கும் முடியாது மனசனால பண்ணிக்கணும் நான் எல்லாம் நல்ல மனசோட இருந்து பகவானை பிரார்த்தித்தா கட்டாயம் மகரையும் கட்சேமங்கள் உண்டாகும் நாளைக்கு அச்சை பார்த்தா அச்சத்தை கொண்டு எல்லாரும் உபயோகப்படுத்தலாம் சொல்ல சொல்றேன் உடனே கொஞ்சம் கீழ அறங்கி தகுப்பு பேச ஆரம்பிச்சா ஒரு மனுஷால வச்சு ஆடவாருன்னா அவ சபைக்கு வரணுமே அவள் இப்ப சபைக்கு வரக்கூடிய நிலையில இல்லையேனா ஏன்னா கைஷ்டூரமா இருக்காருனா உங்க வாழ்க்கை சொல்லும் பூர்வம் வர வேண்டாம் தான் எப்படி சொன்னால் இஷ்டா காலத்துல இன்னொன்னுதான் செய்யலாம் சுனிது வேதம் அந்த காலத்துல சில காரியங்கள் செய்யறதுனால தான் வந்து பாதிக்கிறது அவன் என்ன சதவிக்கப்படாதா அதனால சூழ்நிலை வியாதி வருமானம் எழுதப்படாதா மகிஷ்டா காலத்துல நெற்றோல் எழுப்பாதான் போவிங்கிறது பிறந்தாத்துக்கு நெற்றல் எழுதுவாள் என்னதுக்கு மூணு அப்படா அனுப்புன்னு டெல்லிக்கு எழுதுவப்பட டெல்லி கழுதுவான திருவிழா விற்கிறது என்ன அப்படாமோ திருவிழா விற்கிற அப்பளா அதுதான் இருந்தாலும் எல்லாரும் சாப்பிடுவானே தலையில மயில் இல்லாம பிறக்கணும் குழந்தை நெற்றோல் பகிஷ்டா காலத்துல மா இருக்கு இதையா பாதிக்கப்படாதோ பிறக்கிற குழந்தைய போய் பாதிக்கிறதுங்கிறது வேதம் என்ன ஊதுரம் பாருங்க அக்காலத்துல மதிக்கிற குழந்தையா பிறக்கணும் கண்ணுக்கு மகிட்டுக்கூடாதான் மகிஷ்டா காலத்துல ரெண்டு கண்ணும் பொட்டையான குழந்தை பிறக்கணும் பல்லு தேவைப்படாத ரிஷு பல்லு வரண்டி ரண்டி தேப்பாடப்போம் பல்லே தேத்த பல்லுள்ள குழந்தையா பிறக்கமா தை குகத்தை கல்றது கத்திரி போல வச்சுன்னு கத்திரி போதும் போனி நகத்துல நகத்துல ரோபம் உள்ள குழந்தையா பிறக்கமா கத்திரி திரும்பு உரும்பு இதெல்லாம் கண்டப்படாதான் பில்ல இருக்கிறது அந்த சமயத்துல பில் நிறைய மாட்டு கொண்டு இதெல்லாம் பண்ணா என்ன நாள் யா கிருணி குழந்தை பறக்குமா கயிறு சிரிக்கிறது கயிறு சிரிக்கிறது பஹிஷ்டா காலத்துல அதனால என்னன்னா சுருக்கு போட்டு சார வயலா பரமணா எஸ் எஸ் எல்ஜி பாசாதுன்னு மரத்துல தொங்குவான் என்ன எஸ் எஸ் எல்ஜி பாசா ஆகுதுனா இப்ப மரத்துல தொங்கினா பாச ஆகிட்டு தான் அவனுக்கு அப்புறம் பிஷாஷா வந்து விரட்ட போற ஊர்ல இருக்கிறோம்னா என்னது எஸ்எல்சி பாசாவானே பாசாமலே துணியோ பகை ஜகத்தை ஜெயிக்கிறேன் பகவத் அனுகிரகம் தான் தேவை இப்படிலாம் தெரியா மகிண்ட் வரும் இந்த பாபம் தான் உன்மாது சொன்ன தைக்கி வைக்கிறது அழகா குழம்பு வசம் பண்ணி சாப்பிடுறது பைச்சம் பிடிச்சிரு குழந்தையா பிறக்குமா சின்ன கிண்ணத்துல ஜலத்தை வச்சிருந்து குடிக்கிறது அது பெரிய சொம்புல வச்சிருந்து ஜலத்தை அதனால உள்ள இருக்கிற கல்மசங்கள்லாம் போய் பிறக்கிற குழந்தை சுத்தமான குழந்தையா பிறக்கணும் ஜலம் தான் நிறைய சாப்பிடணுமா ஆஹாரத்தை குறைச்சு சாப்பிடணும் தீர்த்தத்தை நிறைய சாப்பிடணும் வைத்தா காலத்துல அஞ்சலி பிரஜாயை ஒரு பெரிய நிறைய கை நாளை அள்ளிக்குடி அல்லது பெரிய பாத்திரத்தால முடியுனா பெரிய பாத்திரத்தால சாப்பிட்டா எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்டது பொருள் தோணாது கையால ஜலம் குடிச்சாலும் தானம் அடங்காதுன்னு சின்ன பாத்திரத்துல சாப்பிட்டு வச்சுட்டானா இன்னொரு பாத்திரத்தாலும் எடுத்து சாப்பிடணும்னு தோணாது உடனே அபியேஷத்துக்கு பெரிய பாத்திரத்தாலே கட கிடக்கணும்னு சாப்பிடுவோம் சொல்லுவாங்க ாய குழந்தைகளை இப்படி பண்ணணும்னு வேதம் பகிஷ்டா வேதம் வேதத்துல சொல்லாத ரகசியம் பெரியவாழ் மாமியார் கழுவியா இருக்கிறவா சொல்லுவா அம்மா புரட்சாண்டி சொல்லுவாள் அது என்ன பண்ணுறது சில பொங்கல் புருஷங்கிட்ட பரிஷ்டா வர போது ரகசியமா உங்க அம்மா என்ன சாப்பிடவேடா பட்டினியா இருக்கணும் நீ சாதமே வச்சு கொஞ்சம் முறை வச்சா என்னத்துக்கு சொன்னா என்ன இருக்கே அம்மாட்டேன்னு சொல்லிவிட்டாலும் ஒரு பையன்டா அதுல போட்டு அங்க இருந்து என்னால தள்ளிப்படுவோம் விட விடாம மசாலா விட என்ன ஒரணா விட ரெண்டாவது பாருங்க எதையும் வாங்கி எல்லாரும் செஞ்சதுன்னு ஆகிட்டு முழு அப்படியே தள்ளினா ர துன்புவ துன்பவும் துன் மசால உடையா பக்க விடாம குழந்தைகள் குழந்தைகள் நன்றாக இருப்பதற்காக சொன்ன விரதம் இது விரதம் சரியதுன்னு வேதம் வேதம் போய் தப்பி சொல்லுவோம் தவறி சொல்லவே சொல்லாது எல்லாத்தையும் கோளாறு வந்திருக்கு ஒன்றும் சொல்லிக்கவே முடியல இந்த சிரமங்கள்லாம் நினைக்கிற போது புத்தகத்துல இருக்கிறதா இருக்குதா அந்த வைத்திருந்தா சம்பந்தம் லஜப்பட்டு பிறருடைய கண்ணுக்கு அகப்படாமோ அது மாதிரி குழந்தை பறக்கணும் போட்டிருப்ப முதல்ல வயிறு ரொம்ப வேங்கி கழுத்து சுருகி மார்பின் கால் சேம்பி அப்படி ஒரு பொம்மை போட்டு அதை வச்சு வாசிப்பில் பார்க்காதேன்னு விட்டாது வைத்திய சாஸ்திரத்திலையும் பகவானுக்கு அலங்காரம் பண்ணி புஷ்பமும் பொன்னாடியுமா வீதியில வந்த நினைச்சு பார்த்துக்கோ அந்த காலத்துல என்ன வைத்தியாஸ்திரத்துல அப்படி பாரு குழந்தை நல்ல விஷயம் குழந்தையா வரப்போன்னு ராஜாக்கள்லாம் ராஜ குடும்பங்கள்ல பயிற்சியான இல்லாத ரகசியம் இல்லை அவளை சபை கும்பிட முடியாது என்றால் உழிட்டு சொல்லும் போடும் நாள் உடனே மகதீ ரொம்ப உயரம் இல்லாமலும் ரொம்ப குள்ளம் இல்லாதவளும் ரொம்ப உடம்பு பெருமன் இல்லாமலும் ரொம்ப விளைச்ச விளப்பில்லாதவளும் கருத்த கேசமும் கூர்மையான நுனியும் அழகான முகமும் துவய்யமான நேற்றமும் திவ்ய சரணமும் உள்துல வேலை செய்யும் லட்சம் பெண்களுடைய அவர்களுடைய குணங்களையும் ஆகாரத்தையும் அறிந்தவளும் எங்கள் குடும்பத்துக்குள்ள கவலை நீக்குமான உத்தமையான திரௌபதியை வச்சு ஆடுறேன்னு சொனத்தூட நினைக்கப்படாது ஆடுறேன் ஆறாம் இப்படி சொன்ன உடனே சதையில இருக்கிறவாள் சீச்சி சீச்சின்னு கத்துனாலாம் சபையில இருக்க எல்லாரும் தன்னை அறியாம கற்று விட்டாளா சமூகத்திரி போச்சே புத்தி ஸ்ரீயை வச்சு ஆவே என்று சொல்லிவிட்டானே வைக்கலாமா அதுவும் போக்குரிய வச்சு ஆவே என்று சொல்லிவிட்டானே சித்தி கீத் நிஸதாகிரா சபாஜன் சப கலங்கி போச்சு நாள் ராஜாக்கள் எல்லாம் சோகப்பட்டு கண்ணாலை ஜலம் விட்டாளாம் பீஷ்மத் திரோண கிருபாதீனாம் சமஜாயதா பீஷ்மாச்சாரியாள் திரோணாச்சாரியாள் கிருப ரஷ்வத்ரா மாதிரி இவர்களுக்கு உடம்பு பல பல பல வல்லு எத்து கொடுத்தா இதை காட்டல பீஷ்மத் உயிரல்லாத உடலாக ஆயிட்டாரா ஏன்னா இதுக்கு மேல என்ன வரும்னு அவருக்கு தெரியுமா திரௌபதி சூதாட்டத்துல வச்சு ஆடினா மேல என்னென்ன நடக்கும்னு அவர் நினைச்சாரோ அத்தனையும் நடக்க போறது இந்த குலமே அழிய போறதுன்னா அழகி வச்சோம் பாம்பு திருவுடூது ஸ்ராட்ச புனராஷ்டிரம் பரம சந்தோஷத்தடங்கி அந்த கழவனுடைய கட்ட அண்ணத பார்வணே கணவன் இதுக்கு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாக்கே ஜெய்சாச்சா கிஞ்சிதம் கிஞ்சிதமிதி ஜெய்சாச்சா ஜெய்சாச்சா திரௌபதியே நானாம் இவனுடைய கட்ட அண்ணம் தான் இந்த புடும்பா இது ஜஹர்ஷ முதியவர்களோட கர்ணன் பரம சந்தோஷப்பட்டானாக்கி பேர்கள் இருந்தவர்கள் கண்ணால ஜலம் மட்டும் அழுதாளா துசே பிராபத்த ஜலம் கண்ணிலிருந்து ஜலத்தை கொட்டி அழுதாளா முத்தமையை கொடுங்க சூதாட்டத்துல வைக்கிறாளே எய்ச்சாச்சின்னா உடனே அவன் தசரடி அடிப்பனே வேலை செய்து சொல்லுவனே அவன் இனச்சொன்னாலும் செஞ்சு ஆகணும் தர்மபுத்தர் தெரியாம இப்படி வைக்கிறாரையும் தந்தை போல நினைச்சிட்டு இருக்காருன்னு இசரேஷாம் இவரு வச்சே நீ சொன்ன உடனே சகுனு ஜெயிச்சாச்சி திரௌபதியேன்னு எல்லா காயும் அடி பயிரி தைக்கின்றானா து கூட்ட என்னன்னு காட்டி பிடிச்சே அவன் மாதம் இருக்கணும் புண்ணிய அவ புண்ணிய இன்னையோட போயிடுச்சு இன்னமே நம்ம வாச பெருக்கணும் வேலை செய்யணும் வீட்டுல என்னென்ன வேலை செய்யணுமோ அவ தான் செய்யணும் வேலைக்காரிகளுக்காக கட்டி கொடுத்துருக்க குடிசை அவள் நசிக்கணும் நமக்கு வேலைக்காரியா போயிட்டா திரௌபதி சம்மதம் பாண்டவானாம் ரொம்ப அன்பு வச்சாலே பாண்டவர்கள் அந்த அந்த மனைவி பிடிச்சி விழுத்துணுவார வீடெல்லாம் பெருக்கணும் அவரான் வேஷ்ம பரையன் பெருக்கணும் வீடெல்லாம் பெருக்கணும் பிடிச்சு விழுத்துணுவாரு சொன்னவன் சொன்ன உடனே சொன்னே இந்த சொல்லு ஒண்ணு என்னமோ பண்ண போறது அப்படிப்பட்ட மகாபுருஷன் சொல்லு நீ சொன்னே இப்ப திரௌபதி ஜெயிக்கேன்னோட வேலை சீட்டம்னு இந்த சமயத்துல நீ எந்த நிலையில ஆனைய நீ புரிஞ்சுக்கல என் கண்ணுக்கு தெரியுது சொல்றீங்க என் புத்தியாக கண்டுமரத்துல நீ இப்ப சொல்ற சொல்லாம் கோப அதனும் அந்த அஞ்சு பிரி அதுவா வியாக கோபே அசிவேலம் அவன் எல்லாம் இல்லாத கோபத்தை அஞ்சு பிளிகளுக்கு மறுமுடியாக பண்றேனி நீ மிருகம் நீ ஒரு சின்ன ஷுத்ர ஜன்ள்ள நரி மாதிரி நீ ஜ கோபேசிவேலம் மகாவிஷா மந்தாத்மன் அக்ஷயம் அஞ்சு பாம்பு தரையை சுத்தின் இருக்கு கோபத்தோட அத போய் நீ அடிக்க போற அடிச்சா அஞ்சும் குடும்பம் மாற வேண்டும் மாகோபிஷ்டா சுமந்தாத்மன் எவட்சயம் எவலோகத்துக்கு தான் போவே இந்த பேச்சு பேசினதே தப்புவினி சொல்லிபதி திரௌபதி வச்சு ஆட உனக்கு வயிற்றுல சட்டப்படி நீ எந்த கோட்டில் போனாலும் செல்லாதிசீமாதி செல்லாதுஜே மதது சீம்போக்கர்மா பேசப்படாது எந்த சொல்லி சொன்னா பிறருடைய மனம் தவிக்குமோ அந்த சொல்ல சொல்லப்படாது இதெல்லாம் எதிர வந்து முடியும் தெரியுமா இந்த உலகத்திலையும் தொல்லையை கொடுக்கும் பறலோகத்திலும் நரகத்தை கொடுக்கும் அதையும் தவிர்த்து போக்கிரிகள் வாக்கு நாள் சொன்ன சொற்களை என்னமோ சொல்லிவிட்டோம் நினைப்பான் அந்த சொற்கள் கட்ட சொற்கள் கண்ணுல போய் விழாது எதிராளி கண்ணுல விழாது தலையில விழாது மாறில விழாது அம்பா இருந்தா தலையில விழும் கண்ணுல விழு மாறில விழுங்கும் கால விழும் கட்ட சொற்கள் ஹயத்தில் உன்னலகா போய் அந்த இடத்தை போய் தைக்கணும் அமர்ம சுதே பதந்தி மர்மாவான சொல்லு மட்டும் போய்விடும் அவன்யஹானி எந்த சொல்லு சொன்னார் ஆத்மகலா சொல்லிவிட்டான் பாத்தியா சொல்லிவிடா பாத்தியான்னு துக்கப்படுத்துவோம் அந்த சொல்லு கண்ணுல விழாது தலையில விழாதி மார்புல விழாது காலில் விழாது நெஞ்சில்தான் போய் விழும் மர்மாவல அந்த சொல்ல புத்திமான் பேசப்படாது நீ போக்குறீ நீ பேசறேன் காட்டுல ஒரு ஆடு தடி ஆடு பெரும் பில்லு நிறைய இருந்தார் நோய் பில்ல சொன்னது ஒரு கட்சியை தெரியாம கத்தி கீழ நட்டும் அதோட பிள்ளை ஒழுங்கி விடுது கத்தி அப்படி நெஞ்சில் நெஞ்சில குச்சி குத்தின கத்தி எடுக்கிறதுனா ஆடோல்யோ மூளை இல்ல மண்டையால கீழே அந்த புடிய அடிக்கிறதான் அடிச்சா கத்தி கீழே அவங்க மேல சேர்றது அஜோஹி சஸ்திரமகிலே கில ஜிச்சது இன்னும் பெரிய தப்புள் சபைக்கு இழுத்துவான்னு சொன்னது அந்த ஆடு கீழே அடிச்சு கத்திய மேல ஏத்திக்கிறா போல வாண்டாம்னு சொன்னாரா புத்திர மிதுரன் மிதுரன் சொன்னார் சொல்லிபட்டு கேட்டையான சம்மதிக்கலை இதோட முழு குடும்பத்துக்கு நாளோ சொன்னதெல்லாம் நடக்குது அவர் அப்படிப்பட்ட சுத்தாச்சாரியா அவன் உலகத்துல மந்திரிகள் விதர் சொன்னார் விதர் சொன்னார் சொல்றாரு என் மந்திரினோ வயிறுக்கம் அத்தனை புத்திமான அவர் சொன்னார் இதுதான் முழு குழு குளத்துக்கு கோக்ிகள் பெரிய சொல்ற வார்த்தை காக்க மாட்டான லோகத்தாலையும் கிரோத்தாலையும் மகான்கள் சொல்ற சப்தத்துல விசுவாசம் வராதான் அவநம்பிக்கை அடைவுனார் பெரிய சொல்லு அந்த சொற்களை போக்கிரிகள் காக்க மாட்டான் அதில் சார்ந்த நீ சொன்னா மிகுகள் துரியோசன பார்த்து உடனே துரியோசனம் பார்த்தான் வேலைக்காரனை பாண்டாம சதைவான் எப்போதும் நாம் மேல காரணத்துல இஷ்டமில்லை வித உனக்கு இப்பதான் தோறும் போக்குதலுக்கு சொல்ற சொல்லு தவறாக தோணும் அதை வாங்குவான் இங்க இருந்து பரப்பிடுது அந்த பிராத்திகாமியை கூப்பிட்டு சுயசம் சொல்றான் ூத்ைவச பாண்டோஜாத்ரு பூர்வம் நமோராஜபுத்திரீ நீ போய் குடிக்கி விருத்துணா சொன்னால் பிரார்த்தாமி புட்டு குரு அவன் இங்க இருந்து சம்பளம் வாங்குறவன் என்ன பண்ணுவான் சரி போனான் போன உடனே அம்மா இது மாதிரி சொல்லாட்டத்துல உங்களை ஜெயிச்சாச்சு அழிச்சல் வச்சான் ராஜா சொல்லி வரணும் வீட்டுல போகணும்னு சொன்னாள் உடனே என்ன நடந்தது சொல்லுவது காட்டாள் அவள் பதட்டத்தை அடையாம கேட்க அழகா பாருவான் இருந்தா தாயினியும் மைத்திரியும் அடிச்சிருந்து ஊரை கூட்டி போலீஸ் ஸ்டேஷன் போய் தட்டிதான் பண்ணிவிடுவாரு அப்படின்னா பண்ணல என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க நடந்தது அப்படியே சொல்றாண்ட அம்மா சூதாட்டத்துல ஜெங்கமும் ஸ்தாபனம் எல்லாத்தையும் நிச்சயம் நிச்சயம் ஆடினது உங்களுக்கு தெரியும் அப்படி ஆடி கடைசியில பொருள் இல்லாமல் போனதும் என்ன பண்ணாரு தெரியுமா நெத்தா பூர்வம் ராஜ்யா சகதேவனை வைத்து ஆடி தோல்வி அடைந்தார் நகுரனை வைத்து ஆடி பின்பு அர்ஜுனனை வைத்தார் பின்பு பீமனை வைத்தார் யார வைத்தார் தன்னை வச்சு ஆடினார் அதற்கு பிறகு ராஜபுத்தி உங்களை வச்சு ஆடினார சபையில போய் சொல்லு என்ன முதல்ல வைச்சாரா தன்னை முதல்ல வச்சாரான்னு கேட்டுவிட்டு என்ன முதல்ல வைக்காம தன்னை வித்த பிறகு என்ன விக்க அவருக்கு ரைட் இல்லைன்னு சொன்னா தன்னை எப்ப வித்தம் தாரோ அவருக்கு அப்புறம் தன்னை வித்தவனுக்கு அப்புறம் பொருள் அது பொருள் இல்லாத போதுதான் தன்னை விற்கலாம் பொருள் இல்லாத போது தன்னை வித்த பிறகு என் பொருள் சொல்ல அவருக்கு பொருளே கிடையாது என்ன வித்தது ரைட் இல்லை அதோட கூட நான் பீமாதிகளுக்கும் நான் மனைவி பிறருடைய சொத்தையும் விக்க அவருக்கு ரைட் இல்லை இத போய் அங்க போய் சொல்லவும் காணலாம் ம்மாயசூசாந்தி மஹாத்மா நே ரோ நயசூசி முதல்ல ஆடினாருன்னு என்ன முதல்ல வச்சு ஆடி இருக்கிற பட்சத்துல நீ வந்து அழித்து கதறிவாரே இல்லாம என்ன அழித்துல போய் காட்டேன்னு சொல்லுவோம் ஏலக்காரன் இந்த மாதிரி காக்குறாள் என்ன தர்மபுத்திர தன்னை வைத்து ஆடுவதற்கு முன்பு என்னை வைத்து ஆடி இருந்தால் சபைக்கு வைத்து அவர் தன்னை விட்ட பிறகு என்ன விட்டு ஆடுவதற்கு விட்டுட்டேன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்துட்டா அது பெரிய அபராசம் இல்லையா உடலாக இருந்தாராம் பிரம்மபுத்திரன் அவன் காட்டதுக்கு பதனே சொல்லலியாம் பேசாம அப்படியே எண்ணி போய் கண்ணாலும் ஜனத்தமிச்சும் இருந்தாராம் பிரம்மபுத்திரும் பத சொல்ல சொல்லணே கௌரணி மறுபடியும் இங்கே போன செயலக்காரன் சம்மா சேலவா உங்களை அவிஷம் வர சொல்ற தர்மபுத்திர ஜினியே இல்லாமல் இருக்காரு ஒரு மூலையே கட்டுப்பூச்சம் இனிமேல் அவரை கேட்டு பிரயோஜனம் இல்லையா கண்ணால ஜலம் விட்டுருக்க சபையில இருக்கவாடெல்லாம் கூப்பர்ராஜ் ஆனா நீங்கள் சவந்த கண்ணோட என்ன பார்க்கறீங்க எனக்கு நல்லா இருக்க மாட்டான்னு தெரியும் எனக்கு மேலாம் அவை சமந்தி ஆலயத்தை ரஜினியா அவன் இனிமே சமந்தியோட கூட கேவா இருக்க மாட்டான் உங்க கண்ணை அழை கண்ணுல இருந்து ஜலம் கொட்ட முடியாது பண்றானே ஒரு சுங்கனி கண்ணுல இருந்து ஜலம் வர முடியாது நல்லா இருப்பானா என்ன சொன்னா தர்மம் ரஷிக்கும் ரட்சிக்கும் மகான்கள் சொல்லி இருக்காள் அந்த தர்மம் என்ன கைவிடாது ஆனா உங்களை அழைத்து வரணும் தர்மபுத்தரும் வாயமூடி அவன் உயிரில்லாத அப்ப திரௌபதி இல்லாம தர்மம்லாம் என்ன ரசிக்கிறான் தர்மத்தை நான் நம்பி இருக்கே என்ன கை விடாதுன்னு சொன்னாலும் முக்கியமான லட்சியமான தர்மத்தை நம்பின குடும்பத்தை தர்மம் கை விடாது மகான்கள் சொல்றாள் தர்மம் என்னை கைவிடாது அவள் எல்லாம் கைவிட்டாலும் மோ மாத்திய கௌரவன் வயசம் கிரோமேஷ் ம்மா நீதிமந்தோ வரிஷ